22-15 நாய்களும் படத்தில் இருபத்தி இரண்டு பதினியக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற நேற்று நாம் நாய்களுடைய தன்மையை குறித்து படித்தோம் ஒப்புக் கொடுத்தோம் அறிக்கை விட்டுவிட்டோம் விசுவாசிக்கிறேன் அடுத்ததாக ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது சூனியக்காரர் பில்லி சூனியம் சூனியம் வைக்கிறது மந்திரம் குறி கேட்கிறது இப்படி சில தன்மைகள் பூமியில இருக்கு மேஜிக்கு மந்திரங்கள் இப்படி பல காரியங்களும் நீங்க பைபிளில் பார்க்கலாம் உலகத்திலையும் பார்க்கலாம் ஆனா பைபிள் சொல்லுகிறது இந்த சூனியக்காரர் யாவரும் புறம்பே இருப்பார்கள் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது தன்னால முடியாததை ஒருத்தனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல ஒருத்தனை பழிவாங்க முடியல ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை சகிக்க முடியல பொறாமையை தாங்கிக் கொள்ள முடியலங்கும்போது ஒரு மனிதனை உபயோகப்படுத்துகிறது அவன் போய் நாடுகிறது எது சூனியம் மந்திரம் அசுத்த ஆவிகளை தேடுவது ஒருவேளை நீங்க இந்த மார்க்கத்தில் வர்றதுக்கு முன்னால நீங்க சூனியம் வைக்கிறவங்களா இருக்கலாம் இல்லாவிட்டா சூனியம் யார் மேலேயாவது நீங்க வைக்கிறதுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி அது மிகப்பெரிய பாவம் குற்றம் அப்படி இருந்தா யாருக்கு ஒரு அதாவது நீங்க ஏதாவது மந்திரங்கள் தந்திரங்கள் மேஜிக்கு மையி தகடு தாயத்து இதெல்லாம் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா ஆண்டவட்ட மன்னிப்பு கேளுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பில்லிசூனியம் தகடு தாயத்து மருந்து மைய இதெல்லாம் இந்த வித்தைகள் ஸ்தம்பன வித்தைகள்னு பைபிள்ல இருக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை அறிந்தோ அறியாமலோ இந்த மார்க்கத்துல வர்றதுக்கு முன்னால நீங்க போய் விக்கிரகங்கள்கிட்ட மந்திரவாதிகள்கிட்ட குறி சொல்லுகிறவங்க கிட்ட அஞ்சனம் பார்க்கிறவன் கிட்ட ஜாதகம் எழுதுறவன் கிட்ட போயிருந்தால் ஆந்தவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஆனா பிறகு நீங்க மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் கிடையாது வந்துட்ட பிறகு நீ திரும்பி போனீன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதனால ரொம்ப கவனம் சில இடங்கள்ல விசுவாசிகள் அப்படி செய்யறதாக பலரும் சொல்லுகிறார்கள் எனக்கு விரோதமா அந்த விசுவாசி வச்சுட்டான் இந்த விசுவாசி வச்சுட்டான் அப்படிலாம் நம்ம சொல்லி பழகவே கூடாது நல்ல ஒரு விசுவாசி ஊழியக்காரனுக்கு செய்வனை சூன்யங்கள் என்ன செய்யாது என்ன செய்யாது வேலை செய்யாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இசை வேலைக்கு உருவதுமான குறி சொல்லுதலும் இல்லை அப்ப மந்திரவாதம் குறி சொல்லுதல் ஒரு சிலருக்கு வேலை செய்தா இல்ல இல்ல இசு இல்லைன்னு சான்ஸ் கிடைச்சா உள்ள வந்துடும் விசுவாசிகள் இப்படி தவறான பழக்க வழக்கங்களை நீங்கள் வைக்க கூடாது நாள் பாக்கிறது அஞ்சனம் பார்க்கறது தீமிதிக்கிறது நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது ராசி பலன் பார்க்கறது இதெல்லாம் ஏதாவது இருக்கா ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டேட்டா கொடுத்தா இல்லவே இல்ல இந்த டேட்டு தான் வேணுங்குறான் சரி நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா சரின்னு கொடுத்தாச்சு கடைசியில பார்த்தா அது முகூர்த்த நாள் அதுக்குத்தான் செஞ்சிருக்கான் இவ்வளவு போராடிருக்கான் பாச ஜோயல் அவர்கள் சொல்லும் போது சொல்லுவாரு என் எப்ப ஃப்ரீ இருக்கோ அதுதான் உனக்கு முகூர்த்தம் பாரு என் டைரியல எப்ப ஃப்ரீயான டேட்லாம் இருக்கோ அதுதான் உனக்குன்னுதே மிகுந்த முகூர்த்த நாள் நம்ம ஆளுங்க ஒரு சிலர்லாம் செவ்வாய் கிழமை ஓடியே விடுவான் அது எப்படியாவது மாத்துறதுக்கு எங்க அண்ணன் ஜி எங்க ஒத்துக்க மாட்டாரு எங்க மாமா ஒத்துக்க மாட்டாரு எங்க அக்கா வரமாட்டா அது லீவு கிடைக்காது ஏன்னா செவ்வாய் என்னதான் செவ்வாய் வருவாய் அதனால வெறுமையா போயிடும் வாழ்க்கை எப்படி சொல்லுவாங்க ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டா விசுவாசி ஏன்னா ஆடி போயிடுமா மத்தில பண்ண அமர் எல்லாம ஆடத்தான்து ஆனா யூதர்கள் செவ்வாய்க்கிழமைதான் கல்யாணம் வைக்கிறான் அவன் இவரைய மொழியில உள்ள பைபிளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஏழு நாளை உண்டாக்குனார் இல்லையா அதுல செவ்வாய்க்கிழமைதான் நல்லது நல்லதுன்னு ரெண்டு டிர சொல்லிருக்காராம் அதனால அது என்னதே செவ்வாய்க்கிழமைதான் அவனுக்கு கரெக்ட் இந்த பிராமின்லாம் என்ன பண்ணுவாங்க ஆடி மாசத்துல கல்யாணம் கட்டினா ஆடி போயிருன்னு சொல்லிட்டு ஆனா பிராமின் கல்யாணம்லாம் இப்பதான் நடக்குது சொல்லுங்க ஆடி மாசம் நடக்குது ஏன்னா இந்த முகூர்த்த நாள் அந்த நாள் இந்த நாள் காய்கறி ஹீகரி மண்டபம் கண்டப்பெல்லாம் ரேட்ல ஏறி போயிடுங்க அப்பல்லாம் நம்மளால கிடந்து மல்லு கட்டுவான் இவன் கல்யாணம் கட்டும் போது எல்லாம் காத்தாடிட்டு இருக்கும் காய்கறிலாம் மொத்தமா டவுன்ல இருக்கும் அப்பெல்லாம் அவர் கட்டிட்டு போயிடுவாரு இது நம்மளுக்கே தெரியாதுங்க நம்மள ஜவாக்கிழமை இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நாலு நட்சத்திரம் ராசி இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏற்கெடுக்கும் பைபிள் சொல்லுகிறது யாத்திராகுமோ இருபத்தி இரண்டு பதினெட்டில் சூன்யக்காரன உயிரோட வைக்காத அப்படிங்குது கொன்னுடுங்குது சூனியக்காரியை உயிரோட வைக்க வேண்டாம் வைக்காத செஞ்சாரு தோரத்தி விரட்டி எடுத்துட்டான் ஆனா கத்தர் பதில் சொல்லாத ஒரு காலகட்டம் வந்தபோது இவன் யார தேடினா அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடினான் அதுதான் அவனை தற்கொலை பண்ணி சாக வச்சு அந்த பொண்ணு சொன்னான் நீதான சவுலனு அங்கேயே பொத்துன்னு விழுந்து கிடந்தான் அபிஷேகம் பெற்றவன் கடைசில முடிவு கில்போவா மலையில் வெட்டப்பட்டு செத்தான் பார்க்கிறவங்களோட வைக்க கூடாது பிழையமை கொன்றதுக்கு காரணம் அவன் முதல்ல நல்லவனா இருந்தான் அது பிறகு சொல்றவனா மாறிட்டான் நிமித்தம் பார்க்கிறவனாய் நாலு நேரம் பார்க்கிறவனாய் மாறினான் கத்தர் அதனால் அவனை கொல்ல அனுமதித்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த சூனியம் பார்க்கிற ஆளுங்களை அவங்களுடைய கான்டாக்ட வச்சுக்க கூடாது அவங்களோட நீங்க பழக கூடாது அவங்களோடு நீங்க போய் எனக்கு கொஞ்சம் ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொல்லக்கூடாது சில விசுவாசிகள் அப்படி பழகிறீங்க ஒபாகமும் பதினெட்டு பத்தின் படி அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்குள்ளே இருக்க தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் உங்களுக்குள் இருக்க வேண்டாம் எல்லாம் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு நீ தெய்வத்தை மாத்திரமா நம்பணும் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே நீ பணிந்து கொள்வாயாக அவர் ஒருவர் தான் தேவன் வேற தேவன் கிடையாது நீ செய்வன இப்படி எல்லாம் நீ போகூடாது அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போகூடாது விக்கிரகத்தின் பெயர் முதலாய் உன் வாயிலிருந்து நினைச்ச கூடாது வர கூடாது உன் வீட்டுல விக்கிரகம் இருக்க கூடாது விக்ரக சம்பந்தப்பட்ட எதுவுமே நினச்ச கூடாது உன் வீட்டுல இருக்க கூடாது ஒரு எல்லாம் தாத்தா பாட்டிய வச்சு மாலை போட்டுட்டு நல்ல எலக்ட்ரிகல்ல லைட் போட்டு சுத்தி சுத்தி லைட் ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டா என் பையனுக்கு தாத்தாவை தெரியணுமா அவன் பையனுக்கு தாத்தா தெரிஞ்சா என்ன நேர கூட போயிட போறான் முன்னோர்களை பத்தி தெரியணுமா இதுதான் அரிசிகாரன் சொல்றான் அரிசிகாரன் இது தானே சொல்றான் அது சிலை அல்ல கல் கண்டால் கல் கடவுள் என்று கண்டால் அது கடவுள பார்க்கிற விதத்துலதான் இருக்குங்கிறான் இந்த வேலையெல்லாம் ஆகாது நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அழகா ஒரு அணையா விளக்கு எரிஞ்சுது அது ஒரு குழந்தை எனக்கு விஷயம் தெரியாதா நான் என்ன குழந்தைக்கு லைட் போட்டு வச்சிருக்கீங்க பறந்து இறந்து போயிட்டான் ரெண்டும் செத்து போயிட்டான் பையன் ஒன்றரை வயசுலயோ ஆறு மாசத்துலயே செத்து இருக்காங்க இருபது வருஷமா அந்த லைட்ட வச்சுக்கிட்டு எரிஞ்சுகிட்டே இருக்கு விக்கிரகங்கள் உனக்கு ஒரு பொருள் விக்கிரகமா மாறக்கூடாது ஒரு போட்டோல இருக்கிற ஒன்றைய முன்னோர்கள் விக்ரகமா மாறக்கூடாது அன்னைக்கு சோறு பொங்கி போடுறது அன்னைக்கு சோறு வைக்கிறது அன்னைக்கு நாலு பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்றது காக்காக்கு சோறு வைக்கிறது இதெல்லாம் நீ விட்டு வந்த மார்க்கத்தினுடைய வேடிக்கை பொருட்கள் இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா சோத்தை போட்டு பரலவுத்துக்கு அனுப்புறதுக்கு வழியப்பாரு போன பிறகு நாலு பேருக்கு போட்ட உங்க அம்மா போயிட போறது இல்லை இறைமையா இருபத்தி ஏழு பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கூட சூனியக்காரர்களுக்கு செவி கொடுக்க கூடாது நீங்க சும்மா இருந்தா கூட வீட்டுல வந்து சொல்லுவான் உங்க வீட்டுல சாபம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு ஒரு நூத்தம்பது ரூபா செலவிச்சா சரியாயிருக்கு உடனே பார்த்தேன் மூன்று வருஷமா கோயிலுக்கு போறோம் ஒன்னும் அவளை நூத்தம்பது ரூபாயில கிளியர் பண்றான் அப்படிங்கிறான் அவனை சைட்ல கூட்டு போயிட்டு நூத்தம்பது ரூபா கொடுத்து அனுப்பிடுவான் நம்ம ஆளுங்க பாருங்க ஐயா பத்தி என்ன சொன்னாலும் உண்மையே சொன்னாலும் நீ வந்து அவனுக்கு செவி கொடுக்க கூடாது உங்களுக்குள் ஒருவன் திருக்கு உபாவத்துல இருக்கு ஒரு திருக்க எழும்பி அவன் சொன்னது அப்படியே நடந்தா கூட நீ உன் தேவனாகிய கத்தரை விட்டு நினைச்ச அவன் பட்சத்துல சாயக்கூடாது பாச அருள் தாஸ் அவர்கள் சேலத்தில் இருக்கும்போது நைட்ல இந்த நல்ல காலம் பறக்கிறது வர்றான் அவன் யாருக்குரிய சொல்லுவாங்க அது குடி கொடுப்பாரன் வர்றான் இவருக்கு இவர்தான் பார்ட்டி ஆச்சா சரி இவன் என்னதான் பண்றான் இன்னைக்கு செக் பண்ணிடணும் எங்க போய் நிக்கிறாரு வாசல நிக்கிறாரு இவன் என்ன சொல்றான் பாக்கலாம் அவன் வந்த வேகத்துல அப்படியே அடிச்சுட்டு அப்படி அது தெரியுது இது ஒரு விசுவாசம் வீடுன்னு புரியுது ஆவிக்கு தெரியாதா இந்த வீட்டில் இருக்கிற ஐயாவுக்கு சென்னைக்கு மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் இவருக்கு ஒண்ணுமே பிசாசு சொல்லுவான் ஆவினு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான்னு சொன்னா இவன் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டான் டிரான்ஸ்பர் ஆடுற இவருக்கு ஒண்ணும் புரியல கடைசியில் பார்த்தா கால பத்து மணிக்கு லெட்டர் வருது டிரான்ஸ்பர் டு சென்னை உடனே அவன் பின்னால முடியுமா அதே பாச அருள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாரு அங்க இந்த நாக்க வெட்டுறது கையை வெட்டுறது கழுத்தை வெட்டுறது அப்படி பறக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே அவன் அப்படியே உட்காந்தான் எல்லாரும் கேட்டாங்க என்னப்பா ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இல்ல இல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இவரு அங்க நின்னுட்டு எப்படி நாக்க வெட்டான் ஒட்டுது அத பாக்கணும்னு இவர் நிக்க அவன் என்னெல்லாம பண்ணி பார்த்தா நாக்கும் வேட்ட முடியல கழுத்தும் வெட்ட முடியல என்ன பண்றேன்னு தெரியல அவனுக்கு ஜனங்கள்லாம் கத்துறாங்க டைம் முடிஞ்சு போச்சு பண்ற உள்ள போனான் மை போட்டான் என்ன ப்ராப்ளம் மை போட்டா ஜிப்பா தான் வருது இவர் நிக்கிறாரு உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான் இந்த ஆளுதான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நேரம் வந்தான் நீங்க ஃபாதரா ஆமா தயவு செய்து நீங்க கொடுத்த டோக்கன் காசை குடுத்துறோம் நீங்க எங்க வந்துருங்க வெளிய வாங்க புழப்ப கெடுக்காதீங்க அங்க ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதான் ஓடாது கையும் வெட்டாது துண்டும்து இப்படியே இருக்கு இப்படித்தான் உனக்குள்ள வல்லமா இருக்கணும் நீ அதை விட்டுட்டு நீ சூனியத்துக்கும் அஞ்சனம் பாக்கிறதுக்கும் நாள் பாக்கிறதுக்கும் போக கூடாது ஒரு விசுவாசி இப்பவும் இருக்காரு பேர் சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க மதுரை லோக்கல்ல உள்ள விசுவாசி தான் அவங்க வீட்டுக்கிட்ட இந்த ஆவி கோயில் கொடைக்கி ஆடிட்டு வரும் பாருங்க கரெக்டா இந்த விசுவாசி வீட்டுக்கிட்ட வந்த உடனே கப் ஆஃப் ஆயிடும் ஆட்டம் அருளும் இருக்காது மருளும் இருக்காது ஒன்னும் இருக்காது அவங்க அப்படியே அமைதியா கூப்பிட்டு போவாங்க இவர் வீட்டை தாண்டி ரெண்டாவது வீட்டுக்கு போன உடனே ஆட்டம் வந்துடும் வருஷம் வருஷம் இதே தான் அப்ப என்ன நடக்குது அந்த விசுவாசி வீட்டை சுற்றி எது இருக்கு தேவனுடைய அத விட்டுவிட்டு நீ போய் வைக்கிறதுக்கும் அஞ்சனம் பாக்கிறதுக்கும் பின்னாலையும் போனா பரலவு ராஜ்யத்துக்கு புறம்பாக இருப்பாய் தெரியாமலோ தெரிஞ்சோ அவன் சொன்னான் இவன் சொன்னான் பிரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு எங்கேயாவது போயிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு மல்கியா மூன்று அஞ்சு நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரக்காரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கத்தர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் கத்தரே உனக்கு எதிராக சாட்சியா இருப்பார் ஒரு சிலர் வந்து நம்ம ஆளுங்கள்ல ஒரு சிலர் குழம்பிட்டாங்க சில ஊழியக்காரங்களே குழம்பி போய் கிடக்கிறாங்க ஓப்பனா சொல்றேன் சில விசுவாசிகளும் குழம்பி போயிருக்கிறாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை அந்த விசுவாசி தாங்க எனக்கு செய்வன செஞ்சுட்டாங்க விசுவாசி எப்படிப்பா செய்வனை செய்வான் செய்வனை செஞ்சாவன் யாரு கிடையாது விசுவாசியே கிடையாது ஊழியக்காரங்க சிலர் சொல்றாங்க யாரோ எனக்கு செய்வன செஞ்சு வச்சுட்டான் நீ எந்த ஜிப்பா போட்டிருக்கிற செய்வனை செஞ்சு எதுக்கு ஜிப்பா போட்டுருக்குற செய்வனையை மேற்கொள்றதுக்கு தான் உனக்கு ஜிப்பா போட்டுருக்க உனக்கு யாரும் செய்வன செய்ய முடியும் செய்யட்டுமே செஞ்சா உனக்கு என்ன செய்யாத அது வலிக்காது உன்கிட்ட வந்தவொடனே ரிவர்ஸ் ஆகும் உனக்கு விரோதமா பண்ணினா உன்னை தொடுகிறவன் ரேவனுடைய கண்மணியை தொடுகிறான் உனக்கு விரோதமா உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் நாங்கெல்லாம் சில பிசாசு துரத்துறோம் அந்த பிசாசு சொல்லுவோம் உன்னை கொண்டுருவாங்க சரி கொல்லணும்னா கொல்லு முடிஞ்சா பாரு உன்னை ஊழியத்தை விடலாம துரத்திடுவாங்க ரைட்டு பார்ப்போம் நமக்குள்ள கிடையாது சரி இதனால உள்ள பாதிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன் அதோம் ஒன்னு சாமுவேல் பதினஞ்சு இருபத்தி 23 இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் வைக்கிறன்னு அர்த்தம் ஆவிக்குரிய பில்லி சுனிய இதுதான் இரண்டகம் என்ன தமிழ்ல சொல்லுவான் உண்டை வீட்டுக்கு பண்றது எந்த வீட்டுல சாப்பிட்டானோ அந்த வீட்டுக்கு துரோகம் பண்றது நீ இந்த சபையில இருந்துட்டு இந்த சபைக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது இந்த ஊழியத்துல இருந்துகிட்டு இந்த ஊழியத்துக்கு நீ நினைச்சு கூடாது துரோகம் பண்ணக்கூடாது எங்க செட்ல ஒரு பிரதர் இருந்தாரு நம்ம சபைதான் நம்மதான் நம்ம ஊழியக்கார்தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இங்கேயே பசங்கள்லாம் நல்ல வாலிப பசங்க பிள்ளைங்க ஒரு குரூப்பே அவங்க கையில அவர் கையில இருந்துச்சு அந்த சபையில ஒரு பத்து இருபது வாலிப பையங்க இருப்பாங்க பத்து இருபது வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க இவர் நம்ம சபைக்குள்ள உட்காந்துகிட்டே இந்த மிஷினே சரியில்லை இந்த மெத்தடே சரியில்லை நீ நேத்து முளைச்சிட்டு நீ இப்படி பேசலாமா கத்தடி ஊழியத்தை சொல்றது இந்த மிஷின்ல இந்த சப்ஜெக்ட் இது சரியில்லை அந்த ஊழியம் சரி கிடையாது இந்த ஊழியம் சரி கிடையாது அகஸ்டின் ஜெபக்குமார் தான் பயங்கரமா நம்மளும் இங்க உட்காந்து சோறு சாப்பிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து வெளியெல்லாம் ஒரே அவங்களை பண்றாரா முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஆளு இந்த மதுரை மது உ மிஷினரிக்கு போ மண்ணாங்கட்டிக்கு போ அங்க போ இதுக்கு போ அதுக்கு போ நீ போக எம்பிகா இருக்க நீ என் போக மாட்டேங்குற இவருக்கு அடுத்து நான் போன அந்த இடத்துக்கு எங்க சட்சி தான் எங்க பேட்சு தான் எங்க பேஜ் ஊழியர்கடுத்து நானு எனக்கு பிரசங்கம் அப்பெல்லாம் இதே மாதிரி கிடையாது ஹை பவர் ஸ்பீட்ல இருக்கிற டைம் தனியாவே ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காம பேசுவேன் எனக்கு என்னன்னா என்னன்னே தெரியாது ஒரு முக்கா மணி நேரம் நார்மலா பிரசங்க பண்ணுவேன் அடுத்த முக்காம் மணி நேரம் போட்டு இந்த துருபதேசத்தை போட்டு தாளிக்கிறதா பேசினாரு ஆபியான அப்படியே எல்லாரும் சண்டை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இப்படியே குனிச்சுக்குவாரு அங்கு உள்ள சண்டை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மகா இப்படியே குனிச்சுக்குவா அந்த பையன் அப்படியே குனிச்சுக்குவா இங்க இருக்கிற நாப்பது பேர் இப்படியே குனிவான் என்னன்னு கேட்டேன் என்ன நான் பிரசங்க சூடு பிடிச்ச உடனே டீச்சருக்கு குனிடுறாங்க கடைசியில பார்த்தா டீச்சர் எல்லாருமே எங்க தான் போது சண்டே ஸ்கூல் ஹெட் பொண்ணு போச்சா அங்க அவர் கை வச்சாராம் பக்கெட் வச்சாங்களா வாங்கி எடுத்தாலும் உங்களுக்கு தப்பா விளங்கலாம் பேரு சொல்ல கூடாது கூட்டத்தில் மதுரை இறந்துட்டாரு கண்டுபிடிங்க பாக்கலாம் எதிரா இருந்தாரு தீக்கதற்கு எதிர நான் பொன்னகரத்துல மீட்டிங் நடக்கும்போது என் மீட்டிங்லேயோ ஊழிய தூட்டு வெளியே வந்து நான் பொன்னகரத்துல காத்து கூட்டம் நடத்தும் போது காத்து கூட பின்னால வந்து உட்கார்ந்து அப்படின்னா யார் நீ என்ன செய்யறது வேற வழியில் ஏன் ஊழிய தூட்டு வெளியே போனோட மிஷினரி அப்போ என் மதுரை வந்த வேடிக்கையா வாழ்க்கை தவறான ஒரு ஒரு முன்மாதிரியான செயல் அவைகள் ரெண்டகம் பண்ணுது அதுக்குதான் அந்த பாயிண்ட சொல்றேன் ஒரு வீட்டுல சோத்த சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு நீ நினைச்ச கூடாது ரெண்டகம் பண்ணக்கூடாது எந்த வீட்டுல உனக்கு சோறு கொடுத்தாங்களோ காப்பி கொடுத்தாங்களோ படுக்க இடம் கொடுத்தாங்களோ ட்ரெஸ் கொடுத்தாங்களோ உதவி செஞ்சாங்களோ அந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணீனா அதுதான் என்னது பில்லி சுனியம் நீ போய் தகடு வைக்க வேண்டாம் தாயத்தை வைக்க வேண்டாம் மையம் வைக்க வேண்டாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம் நீ எந்த வீட்டுல சோறு சாப்பிட்டையோ உனக்கு சோறு இல்லாத நேரத்துல சோறு கொடுத்தான் ட்ரெஸ் இல்லாத நேரத்துல ட்ரெஸ் கொடுத்தான் உனக்கு இருபது வருஷம் ஒரு ஊழியம் சோத்த கொடுத்து உனைய கார்ல வச்சு செல்லு வச்சு மரியாதை மதிப்பு கொடுத்தா அந்த ஊழியத்துக்கே நீ வேட்டு வச்சீனா ஆண்டவர் எப்படி உனக்கு உள்ள வைப்பாரு கருக்கும் ஊழியத்துக்கும் விசுவாசிகளுக்கும் வைக்கிற வேண்டாம் நீ போய் ஒரு பில்லி சுனிய வைக்க வேண்டாம் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கு சரி அப்படி இருக்கா ரெண்டகம் பண்றீங்களா உங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டகம் பண்றீங்களா துரோகம் பண்றீங்களா அவங்க உங்களுக்கு நம்பராங்க படிக்கிறீங்க நீ படிக்கிறியா நீ வேலைக்கு போறான்னு நினைக்கிறான் வேலைக்கு போறியா கட்டண மனைவிக்கு துரோகம் பண்றியா புருஷனுக்கு துரோகம் பண்றியா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ரெண்டகம் பண்ணுதல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம உங்களையும் செய்யறோம் நாங்களும் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணக்கூடாது இங்க வேலை காட்டுறது சாப்பி வெளிய போய் தலையை காட்டுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரே சாயல்ல நெல் தானியல் திரும்படி போவான் அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் கல்தேகரையும் அழைக்க சொன்னான் அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஆவி கலங்கினது அடுத்த வசனம் ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது கலங்கும் போதுதான் நீ இப்படி எல்லாம் வச்சுட்டா சரியாயிடும் தகடு வச்சுட்டா சரியாயிடும் நான் ஒரு சித்தூர்ல இருக்கும் போது ஒரு சிஎஸ்ஐல இருந்து ஒரு போதகர் உபதேசியார் வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஐயோ நான் தோண்டி தோண்டி எடுத்தேன் அந்த ஆவி சொல்ல சொல்ல ஒவ்வொரு இடமா தோண்ட தோண்ட எது வந்துகிட்டே இருக்கு கலசம் இருக்கு கடைசியில கேட்ட நான் சொன்னேன் அந்த சிஎஸ்ஐ கேட்டிஸ்ட்டு கூப்பிட்டு இதெல்லாம் யாரு வச்சது நீ நல்லா இருப்பன்னு சொன்னா ஒருத்த அதனாலதான் நானே தான் வாங்கி வச்சேன் சிஎசி ஆளு வாங்கி வச்சிருக்காரு கடைசியில அவங்க பொண்ணு நம்ம சிபிஎம் சர்ச்சில் உருளுது தலை உருளுது ஒரே சுற்றுது அப்பந்தான் அது சொல்லிச்சு என் இந்த வீட்டுல ஏழு இடத்துல இருக்கு போய் எடுத்துட்டு நான் வெளியே போயிடுறேன் திருப்பி நான் போனேன் ஏழு இடத்துல இருக்குன்னு ஏழு இடத்துலயும் போய் கரெக்டா இருந்துச்சு எடுத்து கொளுத்துனோம் அதோட தெளிவாகிச்சு ஆளுங்க இருக்காங்க ஆவி கலங்கினவன் போகும் இடம் ஆவி ஏன் கலங்குது சவுளுடைய ஆவிதான் கலங்குச்சு கிருப போனாதான் உன்னுடைய ஆவி கலங்கும் உன் அபிஷேகத்துல நீ நிறைய ஸ்டெடியா இருந்தா உனக்கு என்ன செய்யாது நஷ்டம் வராது பாச அருள்தாஸ் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த சகோதரி அவரை பாக்கெட் பண்றதுக்கு இவரே பயங்கர கெப்டாட் ஆனாலும் இவரை பாக்கெட் பண்றதுக்கு அந்த அம்மா ஜூஸ்ல என்னத்தையோ போட்டு குடுத்துச்சான் எப்படி இருக்கும் ஒரு பாஸ்டரை மடக்கிறதுக்கு ஜூஸ்ல ஒரு விசுவாசி ஒரு மயக்க மருந்து மாதிரி போட்டு என்னத்தையோ கொடுத்து வசியம் மாதிரி பண்ணி இவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் இவர் குடிக்க கையில எடுத்தா அவியான் ஒரு சொன்னாராம் அத கீழே வையு அவங்க கொஞ்சம் குடிச்சிங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆவியானவர் சொல்றாரு அதை எடுக்காத வயில் சரி இந்த அம்மா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவரு நினைஞ்சிட்டாரு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போனா ஒரு கை வந்துச்சான் பட்டாறு அடிச்சுதான் அடிச்சு அந்த கண்ணாடி டம்ளார் கீழே விழுந்து எல்லாம் கொட்டி நொறுங்கி போச்சான் இவர் திரும்பி பார்த்தா யார் கையை ஆண்ட்ரோட்டர் கைதான் அந்த பொண்ணு ஓடி வந்து முழங்கால் போட்டாலாம் பொத்துன்னு கூப்பிட விழுந்துட்டாலாம் ஐயோ நான் செஞ்சிட்டேன் நான் தான் தப்புன்னு அறிக்கை செஞ்சாரு நீ இந்த மார்க்கத்துல இருந்துட்டு மைய தடவுறதுக்காக உட்கார்ந்து இருக்குற போனமா இருக்கணும் இருக்கும் சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூன்யங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உண்மையில் வரும் நல்லா படிச்சுக்காங்க சூனியம் பண்ணா சந்தான சேதம் பிள்ளைகளுக்கு சேதம் உண்டாகும் சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூன்யங்களின் நிமித்தமும் உன் வெகுவான சம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூர்ணமாய் உண்மையில் வரும் அப்படிதான பைபிள் இருக்கு சூனியம் பண்ண அப்படிப்பட்ட ஆளுங்களை தேடின அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா சந்தான சேதம் சந்தான சேதம் என்னதே பிள்ளைகள் தான் சந்தானம் சேதம் உண்டாகும் ஒரே நாளில் சேதம் உண்டாகும் ஒரே நாள்ல விதவைய்ப்பு உண்டாகும் இதெல்லாம் ஏன் சடுதியில நடக்குங்கிறத நீங்க யோசிக்கணும் ரெண்டகம் பண்ணனா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல உண்டாகும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான் உன் தாயாகிய எசபேலுடைய வேசித்தனங்களும் இவ்வளவு அதிகமா இருக்கும் போது சமாதானம் ஏது எசபேல் அப்படின்னா கற்பில்லாதவள் சபையை தீட்டுப்படுத்துகிறது ஊழியத்தை வெளிப்படுத்தல் வாசிக்கும் பேசும் போது எங்கூட்ட கேட்கிறாங்க சமாதானமா அவன் சமாதானமா வேலை பார்த்து கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுங்க மாடியிலிருந்து தூக்கி போட்டான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கீழே விழுந்து நொறுங்கி போனா திரும்பி வரும்போது எது எது சாப்பிட்டு இருந்துச்சே நாய் உட்காந்து தின்னு இருந்துச்சு எப்படி இருக்கு மெயின் ரோட்ல அடிச்சு லாரி அடிச்சு மூளை எல்லாம் செதறி போயிடுச்சு ஒரே நின்னு வேடிக்கை பாக்குது திடீர்னு பார்த்தா ஒரு காக்கா வந்து மூளையை எடுத்து தின்னுட்டு போயிடுச்சு நிக்கிறேன் எல்லா கரியும் சாப்பிட்டு நாய்கள் போயிடுச்சு செத்து போயிட்டான் ரத்தத்தை கழுவு போனாங்க போய் ியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சுதந்திரம் கிடையாது இது வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்ட பில்லி என்பது மாம்சத்தின் கிரியை ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் மனாசையை பத்தி பைபிள்ல பயங்கரமா எழுதியிருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பேர் வச்சுக்குவோம் ஒரு காலத்துல குறி சொல்றது இதத்தான் பண்ணிட்டே இருந்தான் முப்பத்தி மூணு அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் இதுக்குதான் கர்த்தர் போட்டு அவனை முச்சடியில பிடிச்சு வெங்கல சங்கலை வச்சு நாயைட்டு போக வச்சாரு ஒன்று ஆவி கலங்கினவன் பில்லி சுனியம் வைப்பான் அப்படி பில்லி சுனிய வை பாலோ பண்ணா நமக்கு சந்தான சேதம் உண்டாகும் விதவியிருப்பு உண்டாகும் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனியத்துக்கு ஒத்ததான் பில்லி சுனியம் இருக்கிற இடத்துல இல்லாவிட்டா அப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது அது ஒரு மாம்சத்தின் கிரியை யாத்திராகமும் ஏழு பதினொன்றின் படி பார்வனுடைய வேலையாட்கள் சூனியக்காரராக இருந்தார்கள் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரினால் அப்படி செய்தார்கள் கூப்பிட்டான் அவங்கள சூனியக்காரர்கள் தேவனுக்கு உரோதமானவர்கள் தேவனுடைய செய்திகளுக்கு எதிராக உட்கார்ந்து நின்றுகிட்டு மோசை கோல போட்ட உடனே உடனே நெஞ்சு அவனுங்களோ பட்டனு கோல போட்டு பாம்பாக்கிட்டாங்க வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று அவிசுவாசிகளும் அறிவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் அருணமாகியும் கந்தகமும் ஏறுகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் சூனியக்காரனா இருந்தா நமக்கு வந்து நரகம் தான் முடிவு மரணம் ஒரு விசுவாசிக்கு இரண்டாம் மரணம் கிடையாது இரண்டாம் மரணங்கிறது நாம் நரகத்துக்கு போறதுக்கு உள்ள அடுத்த மரணம் இந்த உலகத்துல ஒரு ட்ரிப் மறிக்கிறோம் அதுக்கு பிறகு நம்முடைய ஆத்மா நித்தி தேவனோடு நித்தியத்துல வாழ்கை ஆளுகை செய்கிறது ஆனா நரகத்துக்கு போறவனுக்கு என்ன உண்டு இரண்டாம் மரணம் அதோடு அவன் போயிடுவான் நரகத்துக்கு போயிடுவான் நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் நாம் தேவண்ட ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கும் முடியாக சுதந்திர முடியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம் புறம்பே இருக்கும் முடியாகவோ சுதந்திர இருக்கவோ இந்த மார்க்கத்துல வந்து இந்த வருஷம் நம்ம போகல நமக்குள்ள இந்த ஆவிகளுடைய தாக்குதல் இருக்கா ஆவிக்குரிய பிள்ளி என்பது இரண்டாகும் பண்ணுவது எழுத்தின் பிரகாரமான சூன்யத்தை பின்பற்றினால் நமக்கு நரகம் நமக்குள்ள காணப்படுகிற இப்படிப்பட்ட சூன்யமான தன்மைகளை கத்தர் மாற்ற முடியாக நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் ஒரு பத்து நிமிடம் எல்லாரும் கண்களை மூடலாம் முழங்கால் போடலாம் இந்த பாயிண்ட் மட்டுமல்ல ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன ஏவுகிறாரோ அதெல்லாம் அறிக்கையிடுங்க மனசாட்சியில எதெல்லாம் தவறுன்னு உணர்றீங்களோ அதெல்லாம் அறிக்கையிடுங்க ஆவியானவர் எதெல்லாம் உனக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதெல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலை தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் இரண்டகம் பண்ணது தவறு நான் வசனத்துக்கு மீறி செயல்பட்டது தவறு பேசித்தனங்களுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் இடம் கொடுத்து சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் மாம்சத்தின் கிரியைக்கு நான் இடம் கொடுத்தது தவறு என்ன மன்னியோம் உம்மிடத்திலிருந்து நான் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் விரும்பாமல் சூன்யத்தின் மூலமாக மந்திரங்கள் மூலமாக நான் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தேன் அது தவறு எல்லாரு எல்லாரு கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் இத நல்ல இது மூணாவது கூட்டம் மூணாவது கூட்டத்திலேயே அபிஷேகம் பொழியனும் ஆமன் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும் பின்மாற்றத்தின் ஆவி கடிந்து கொள்ளப்பட வேண்டும் ரண்டகம் பண்ணுகிற ஆவி உனைவிட்டு விலக வேண்டும் சபைக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை உள்ளே ஊடுருவி வர வேண்டும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும் கத்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது தோல்விகளை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டிய நேரம் வந்து விட்டது எங்களுக்கு பயப்படாதிருங்கள் மந்திரங்களுக்கு தகடுகளுக்கு பயப்படாது இருங்கள் உலகத்தில் இருக்கிறவன உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஆமா யாரோ பண்ணி பண்ணிவிட்டான்னு நீ பயப்படாத கத்தர் உன்னோடு இருக்கிறார் உன்னை தொட எந்த வல்லமைக்கு உரிமை கிடையாது தேவன் ஒருபோதும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார் நீ அவைகளை நாடாதே நீ அவைகளை தேடாதே நீ தேவனுக்கு ரெண்டகம் பண்ணாத உன் குடும்பத்துக்கு இரண்டகம் பண்ணாத உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு சபைக்குறங்க போராடுங்க தேவ சமூகத்துல சீர்படுங்க சூனியத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியே போகட்டும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்தால் ஆவிக்குரிய புள்ளிசூனியங்களோ இல்லாவிட்டால் எழுத்தின் பிரகாரமான புள்ளி சுன்யத்தின் நீங்கள் உட்பட்டிருந்தால் இல்லாவிட்டால் நீங்கள் அதை செயல்படுத்தி இருந்தால் அன்றைய நான் எப்படி இரண்டகம் பண்ணிவிட்டேன் மாம்சத்தின் கிரியை நான் அதை வெளிப்படுத்தி விட்டேன் நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு நான் தான் காரணம் அப்படி என்பது நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் எழும்பி அறிக்கை செய்து இவைகளை விட்டுவிட இறக்கம் பெற நீங்கள் வாஞ்சித்தால் எழும்பி அறிக்கை இடலாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுப்போம் அறிக்கை வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்கு காரணம் ஒரு அபிஷேகம் வரணும் ஏனென்றால் மூன்று கூட்டம் மூன்றாவது கூட்டம் ஒரு கூட்டத்துல ஒரு காளையை நம்ம பலியா ஒப்பு கொடுக்கறது மாதிரிதான் இந்த மூணு காளையும் இப்படியே இருக்கக்கூடாது சாம்பல் ஆகணும் பலிபடத்துல ஒரு அக்கினி இறங்க வேண்டும் ஆமேன் எலும்பி அறிக்கையா அறிக்கை நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினேன் இரண்டகம் பண்ணினேன் உபதேசத்துக்கு இரண்டகம் பண்ணி இருக்கிறேன் இந்த சத்தியத்துக்கு நான் இரண்டகம் பண்ணி இருக்கிறேன் வசனத்துக்கு ஒரு செயல்பட்டு இருக்கிறேன் பரிசுத்திற்கு ஒரு விதமாக நான் செயல்பட்டிருக்கிறேன் விசுவாசத்துக்கு ஒரு இரண்டகம் பண்ணிருக்கிறேன் எனக்கு அதுல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுதலை தாரோம் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமே ஆமேன் ஆமே கதாவே நீர் என்னை மன்னித்திரானால் என் குறைகளை நீர் ஓர்த்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னை நீர் அங்கீகரிப்பீரானால் புற ஜாதியாராகிய பலி பரிசுத்தாவியினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே அந்த வசனத்தின்படி புரஜாதையாரிய நான் ஓ இந்த பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்க படட்டோம் என்னை மன்னித்ததுக்கு அடையாளமாக ஒரு அபிஷேகத்தை ஒரு வல்லமையை ஒரு கிருபையை ஒரு பலனை எனக்குள்ள தெய்வம் கட்டளையிடும் இனிமேல் நான் மரணம் வரை உன்னுடைய வருகை வரை நான் ரெண்டகம் பண்ணுகிறவனாய் வாழவே கூடாது ஆமேன் ஆமேன் கத்திர இன்றைக்கு சந்திக்கிற ஒரு அருமையான நேரம் உங்களுடைய அறிக்கை சரியா இருக்குமானால் அக்னியும் சரியா இறங்கும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வல்லமை உங்கள் மேல் வந்து விளட்டும் இது அசதியா இருக்கிற நேரம் அல்ல முழங்காலில் நின்று தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் விடுதலையின் வல்லமாய் ஜெயத்தின் வல்லமாய் பரிசுத்தின் வல்லமாய் பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமாய் ஒரு விசேஷித்த கிருபை கத்தர் உனக்கு தரப்போகிறார் நேசிக்க நானி நீ செல்வேலோ பாவத்தை நேசிக்க நான் வேலைய <small> இது அறிக்கை செஞ்சது அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது அனுபவம் வேணும் கூட்டம் முடியும் போது நீ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல அந்த அக்னி வரும்பொழுது இதெல்லாம் நக்கி போடப்படும் நீங்கள் அறிக்கை செய்ததே கத்தர அளிப்பது அங்கீகரிப்பது அக்னி இறப்புவது இது ஒரு பகுதி உன்னை மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது ஒரு வாழ்க்கையை கத்தரி பொழுது போகிறார் இந்த ஆவி இருந்துச்சுன்னா இந்த ஆவி மறுபடியும் செயலை செய்ய தூண்டுகிறது ஆமே கத்தரி பொழுது அந்த வல்லமையை ஒழிக்க போகிறார் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தவறான பாதையை இயக்கிக் கொண்டிருந்த சக்தி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திசை திருப்பின வல்லமை உன்னுடைய தரிசனத்துக்கு மாறான சக்தியை நாமத்தில் நிர்மலமாத்தின் ஆவித்தனத்தின் ஆவி அந்த விழுந்து போன ஆவி அந்த விக்ரகத்தின் ஆவி ஓடட்டோம் அழியட்டோம் ஜுவின் நாம பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் amen amen amen amen amen halelu deva din dhir retata lan supte magine avan in supte retata jayam paduve magi mai rakshagaiyu makajo துதி பேை ஆயுல் பாடுவது நன்றி ஓடி பணிந்து துதி பேல் பாடுவது நன்றி யோ பணிந்து மகி மயிருச்சகா துதியோ துதிப் پیرে চাগো টু দি উমা কিন্ডু সেমি ইয়ালাবালা মিটিডু তদিনা তুদি পিরে মেই না নাইল বোরো বেই তো নাকিউ নাদিকনিদু তুদি পিরে মেই না দাই ಯಜಮಾನನ ಪೂರ್ವದಂದು ನರಿಯೋಡಿದೆ ರಬಬ ರಬಬ ರಬಬ ರಬಬ ರಬಬ ರಬಬ ನಬಾ ನಿಯารา ಬಾಖಾರಾಬಾ ಜೀಸಸ್ ಜೀಸಸ್ ಆ ಆಮೆನ್ ಕದರೇ ಸಮೋದ್ಗಾಯ ಸ್ತೋತ್ರ ಮನ್ನುವಂ ಜೀಸಲ ಜೀಸಸ್